காவல்துறையினர் சுற்றி வளைத்தபோது சைனைடு அருந்தி மரணமடைந்தார் இவர் ஏழு போரில் முதன் முதலில் சைனட் அருந்தி வீரமரணமடைந்த முதல் தமிழராவார் ஆயிரத்தி ஆண்டு யூரோப்பியன் எகானமிக் கம்யூனிட்டி ஐரோப்பிய பொருளாதார சமூகத்தில் நீடித்திருப்பது குறித்த பொது பிரிட்டனில் நடத்தப்பட்டது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 1723 எழுநூத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆடம் ஸ்மித் இவர் ஸ்காட்லாந்து பொறியியலாளர் மற்றும் மெய்யியலாளர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜான் மேனாட் கெய்ம்ஸ் ஆங்கிலேய பொறியியலாளர் மெய்யியலாளர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஜார்ஜ் ஜோசப் இந்திய விடுதலை போராட்ட செயற்பாட்டாளர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு முகமது இஸ்மாயில் இந்திய முஸ்லிம் அரசியல் தலைவர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு வெட்ரிகோ கார்சியா லோர்கா ஸ்பெயின் நாட்டு கவிஞர் மற்றும் திரைப்பட இயக்குனர் ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது ஆண்டு டென்னிஸ் கபார் நோபல் பரிசு பெற்ற ஹங்கேரிய ஆங்கிலேய இயற்பியலாளர் பொறியியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தஞ்சை ராமயா தாஸ் தமிழக கவிஞர் திரைப்பட பாடலாசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வ ஆசரத்தினம் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வ நவரத்தினம் இலங்கை அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு புல்லத்துறை இலங்கை எழுத்தாளர் மற்றும் பத்திரிகையாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு ரமேஷ் கிருஷ்ணன் இந்திய டென்னிஸ் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு நடிகர் நகைச்சுவையாளர் ஆயிரத்தி ஆண்டு யோகி ஆதித்யநாத் இந்திய மதகுரு மற்றும் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ரம்பா தென்னிந்திய திரைப்பட நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது ஆண்டு ஸ்டீபன் க்ளேன் அமெரிக்க கவிஞர் மற்றும் புதின எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஓ ஹென்றி அமெரிக்க எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ரெங்கநாதன் ஸ்ரீனிவாசன் மொரீஷியஸ் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மாதவ சதாசிவ கோல்வால்கர்